ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தே நம அசம்யோகா மே மதி வசியமக்கியோ வாத்துமுயவன் அஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனக்கு இந்த விஷயம் நன்றாக புரிகிறது இந்த சமத்துவ யோகம் என்று தியானத்தினுடைய பிரயோஜனத்தை தாங்கள் உபதேசம் பண்ணினீர்கள் ஆனால் இந்த சஞ்சலமான மனசு அதில் நிலைச்சு நிற்கிறதுக்கு வழி இருக்கா உபாயம் இருக்கா அது சாத்தியம்தானா அப்படின்னு பகவான் கிட்ட விண்ணப்பிச்சான் அர்ஜுனன் பகவான் சொன்னார் நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரிதான் ஆனால் ஒன்று பரிபூர்ண வைராக்கியத்தினாலையும் விடாமல் பண்ணுற அபியாசத்தினாலேயும் மனசை வந்து ஜெயிக்கிறதும் அந்த மனசில் ஞானத்தை பலமாக ஸ்தாபனம் பண்ணுறதும் சாத்தியந்தான் அப்படின்னு முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது முடிக்கிறார் அர்ஜுனா அசம்யதாத்மன யோகா துஷ்பிராபகா இத்தி மேமதி இத்தி மேமத்திகினா இது என்னோடய அபிப்பிராயம் என்னது என்னோடய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டால் யோகா இந்த தியானமானது அசம்யத்தாத்மனா அசம்யத்தாத்மனான்னு சொன்னால் சம்யத்தம்னு சொன்னால் கட்டுப்படுத்துறது உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு இந்த தியானம்ங்கிறது கஷ்டந்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை துஷ்பிராபகா துக்கேனைய பிராபணியம் கஷ்டப்படணும் நடக்காது பாசிபிலிட்டியே இல்லைன்னு அர்த்தம் இந்த தியானம்ங்கிறது உடம்பு மனசை கட்டுப்பாட்டில் வச்சு பழக்கணும் தர்மசாஸ்திரத்தில் சொன்னபடி தர்மானுஷ்டானம் பண்ணி ஈஸ்வர பக்தி சத் சங்கத்தில் தான் இது சாத்தியம் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மனசை வந்து அடக்கிறது கஷ்டந்தான் சத்சங்க பலம் ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானம் அது மூலமா உடம்பையும் மனசையும் எவன் நன்றாக கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு தான் இது சாத்தியம் இங்க நெகட்டிவாக சொல்கிறார் அதாவது கட்டுப்படுத்தாதவனுக்கு இந்த தியானம் கஷ்டந்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அடுத்த வரியில் சொல்கிற வஷியாத்மநாத்து எததா உபாயத்தா எததா வஷியாத்மநா தூப்தும் சக்யா அப்படி படிக்கணும் அதாவது ஒருத்தன் பிரயத்தனம் பண்ணுறான் விடுறதில்லை இந்த ஜென்மாவில் இந்த பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை சம்பாதிச்சே தேர்றது அப்படின்னு ஒரு திருடமான சங்கல்பத்தோட பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தியோட என்னெல்லாம் தியானத்துக்கு உபாயங்கள்லாம் மகான்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதெல்லாத்தையும் பின்பற்றி யமநியமங்களையெல்லாம் நன்றாக கடைப்பிடிச்சு நிறைய பிரயத்தனம் பண்ணி உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி நல்லா வசப்படுத்துகிறான் வஷியாத்மனா வஷ்யாத்மனான்ன என்ன அர்த்தம் எவனொருவன் தன்னுடைய வசத்துக்கு உடம்பையும் மனசையும் வச்சுருக்கானோ அது உடனே முடியாது ரொம்ப முயற்சி பண்ணணும் ஏன்னா எதிர்நீச்சல் போடுற மாதிரி தண்ணி போகிற கரண்ட்லேயே போகிறது சுலபம் நீஞ்சிறது சுலபம் ஆனால் எதிர் நீச்சல் போடுறது கஷ்டம் அது இவனும் முயற்சி பண்ணி உபாயத்தா எதத்தா சரியான வழிமுறையோட எவன் முயற்சி பண்ணுறானோ அவனுக்கு எல்லாம் வசப்படும் அப்படி வசப்பட்டதுன்னா யோகா அபாப்தும் சக்யகா இந்த தியானம் பண்ணுறதுங்கிறது சாத்தியம்தான் தியானத்தினுடைய பிரயோஜனமாகிய வியாபகாரிக சமத்துவம் பாரமார்த்திக சமத்துவ ஜானத்தை அடையிறதும் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் அர்ஜுனனுக்கு இன்னொரு சந்தேகம் வரப்போகிறது அந்த சந்தேகத்தை மூணு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான் அதுக்கும் பகவான் விஸ்தாரமாக பதில் சொல்ல போறார் அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம் பகவானும் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அசம்யதாத்மனி மேஷாத்மனா துயதா